ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய திருவளியாடல் புராணம் பரஞ்சோதி முனிவர் அருளியது உரைநடை தீ நமசிவாயம் பதிப்பு உரிமை சகுந்தலை நிலையம் சென்னை முன்னுரை இறைவன் அருளால் நந்தி தேவரிடத்திலே கேட்டு தெரிந்த சனத்குமார முனிவர் வேதவியாச முனிவருக்குச் சொல்ல அதை வேதவியாச முனிவர் சூதமுனிவருக்கு சொன்ன பதினெண் புராணங்களில் ஒன்றாகிய ஸ்காந்த புராணத்தில் உள்ள சங்கர சமீகத்தில் சொல்லப்பட்டதான திரு ஆலவாய் மகிமை என்கிற வடநூலை தமிழில் நமக்கு தந்தவர் பரஞ்சோதி முனிவர் தமிழ்ச்சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரையில் அருளாட்சி செய்து வரும் சொக்கரநாத பெருமான் தன் அடியவர்களை ஆட்கொள்வதற்காக நிகழ்த்திய அறுபத்தி நான்கு பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடல் புராணம் என்கிற பெயரில் அருளியிருக்கிறார் மதுரை மாநகருக்கு பல புராணங்கள் இருப்பினும் அவற்றுள் மிகவும் சிறப்புடையது திருவிளையாடல் புராணம் தமிழ் அன்பர்கள் இதனை விருப்பமுடன் வரவேற்று கேட்டு சுக்கரநாத பெருமானின் அருளினை பெற அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம் பொருள் அடக்கம் முதல் பகுதி மதுரை காண்டம் ஒன்னிலிருந்து பதினெட்டு அத்தியாயங்கள் 1. இந்திரன் பழி தீர்த்தது ரெண்டு வெள்ளையானை சாபம் தீர்த்தது மூன்று ஆலவாய் திருநகரம் கண்ட வரலாறு நான்கு தடாதகை பிராட்டிய அரசாரம் ஐந்து தடாதகை திருமணம் ஆறு வெள்ளியம்பல திருக்கூத்து ஆடியது ஏழு குண்டோதரனுக்கு அன்னம் இட்டது எட்டு அன்னக்குழியையும் வையையையும் அழித்தது ஒன்பது ஏழு கடலை அழைத்தது பத்து மலையத்வஜனை அழைத்தது பதினொன்று உக்ரபாண்டியன் அவதாரம் பன்னெண்டு உக்ரபாண்டியனுக்கு வேல் வளை செண்டு கொடுத்தது பதிமூணு கடல் சுவர வேல் விட்டது பதினான்கு இந்திரன் முடி மேல் வளை எரிந்தது பதினைந்து மேருவை செண்டால் அடித்தது பதினாறு வேதத்துக்கு பொருள் எழுதியது பதினேழு மாணிக்கம் விற்றது பதினெட்டு வருணன் விட்ட கடலை வற்றச் செய்தது இரண்டாம் பகுதி கூடல் காண்டம் பத்தொன்பதுலிருந்து 48 எட்டு அத்தியாயங்கள் வரை பத்தொன்பது நான்மாடக் கூடலானது இருபது எல்லாம் வல்ல சித்தரானது இருபத்தி ஒன்னு கல்யாணக்கு கரும்பு அறுத்தியது இருபத்தி ரெண்டு யானை எய்தது இருபத்தி மூன்று விருத்தகுமார பாலர் ஆனது இருபத்தி நான்கு கால் மாறி ஆடியது இருபத்தஞ்சு மாபாதகம் தீர்த்தது இருபத்தேழு அங்கம் வெட்டியது இருபத்தி எட்டு நாகம் வதைத்தது 30 மெய் காட்டியது முப்பத்தொன்று உலவாக்கியை அருளியது 32 ரெண்டு வளையல் 33 முப்பத்தி சித்தி உபதேசித்தது முப்பத்தி நான்கு விடை இலைச்சினை ஈட்டது முப்பத்தைந்து தண்ணீர் பருந்தல் வைத்தது 36 ரசவாதம் செய்தது முப்பத்தேழு சோழனே மடிவில் வீழ்த்தியது முப்பத்தெட்டு உலவாக்கோட்டை அருளியது முப்பத்தி ஒன்பது மாமனாக வந்து வழக்கு உரைத்தது வருணனுக்கு சிவலோகம் காட்டியது நாற்பத்தொன்னு விறகு விற்றது நாற்பத்தி திருமுகம் கொடுத்தது நாற்பத்தி சங்கப்பலகை ஈட்டது நாற்பத்தி இசைவாது வென்றது நாற்பத்தைந்து பன்றிக் பால் கொடுத்தது நாற்பத்தாறு பன்றிக் குட்டிகளை மந்திரிகளாக்கியது நாற்பத்தேழு உபதேசம் செய்தது நாற்பத்தெட்டு நாரைக்கு முக்தி கொடுத்தது மூன்றாம் பகுதி திருகாலவாய்காண்டம் அத்தியாயம் நாற்பத்தி ஒன்பதுலிருந்து அறுபத்தி வரை நாற்பத்தி ஒன்பது திருகாலவாயானது ஐம்பது சுந்தரப்பேரும்பு எய்தது அம்பத்தொன்னு சங்கப்பலகை தந்தது 52 ரெண்டு தர்மிக்கு பொற்கையை அருளியது ஐம்பத்தி மூணு கீரனை கரையேற்றியது ஐம்பத்தி நான்கு கீரனுக்கு இலக்கணம் உபதேசித்தது ஐம்பத்தா ஐந்து சங்கத்தார் கலகம் தீர்த்தது ஐம்பத்தாறு எடைக்காடன் பிணக்கு தீர்த்தது ஐம்பத்தி ஏழு வலை வீசினது ஐம்பத்தெட்டு வாதவூர் உபதேசித்தது ஐம்பத்தொன்போது நரியை பறியாக்கியது 60 பரியை நரியாக்கியது அறுபத்தொன்னு மணசு வந்தது அறுபத்தி ரெண்டு பாண்டியன் ஜுரம் தீர்த்தது அறுபத்தி மூன்று சமணரைக் கழுவியேற்றியது அறுபத்தி நான்கு வன்னியும் கிணரும் லிங்கமும் அழைத்தது நூல் பயன் என் சீரடி ஆசிரிய வருத்தம் திங்களணி திருவாலவாயம் மன்னல் திருவிளையாட்டிவை அன்பு செய்து கேட்டேன் சங்கநிதி பதுமநிதி செல்வம் ஓங்கித் தகமை தரு மகப் பெருவரு பகையை வெல்வரு மங்களம் பெறுவரு பிடிவந்தார் சிவனடிக்கு நனி வாழ்வார் ஆசிரியர் வரலாறு பரஞ்சோதி முனிவர் சோழவள நாட்டில் உள்ள திருமறைக்காடு வேதாரண்யம் என்னும் திருப்பதியில் தோன்றியவர் தந்தை மீனாட்சி சுந்தர தேசிகர் சைவ வேளாள மரபை சார்ந்தவர் பரஞ்சோதியார் இளமை பருவத்திலேயே தமிழிலும் வடமொழியிலும் உள்ள சிறந்த நூல்களை ஐயந்திரிபரக் கற்றார் இவர் தம் பாடல்கள் சைவ திருமுறைகள் சைவ சித்தாந்த சாஸ்திரங்கள் சங்க இலக்கியங்கள் முதலியவற்றின் சிறந்த கருத்துக்களை கொண்டு விளங்குகின்றன சொல்லழகு பொருளழகு நடையழுகு வாய்ந்து மிளிர்கின்றன இப்பாடல்கள் பக்தி சுவை நனி சொட்ட படிப்பவரை பரவசப்படுத்துகின்றன பரஞ்சோதி ஒரு துறவி பல சிவஸ்தலங்களையும் தரிசித்து மதுரையை அடைந்தார் அங்கு மீனாட்சி அம்மையையும் சோமசுந்தர பெருமானையும் வழிபட்டு வந்தார் ஒருநாள் இரவு மீனாட்சி அம்மையார் இவரது கனவில் தோண்டி சிவபெருமான் மதுரையில் புரிந்த திருவளையாடல்களைப் பாடும்படி கூறி அருளினார் முனிவர் அவ்வாறே பாடி முடித்தனர் சொக்கநாத பெருமான் திருமுன்பு பல புலவர்கள் அடங்கிய அவையில் இந்நூல் அரங்கேற்றம் செய்யப்பட்டது பரஞ்சோதி முனிவர் வேதாரண்ய புராணம் திருவிளையாடல் போற்றிக்கல்வெண்பா மதுரை பதிற்றுப்பத்தந்தாதி ஆகிய பல்வேறு நூல்களையும் இயற்றியுள்ளார் இவர் காலம் இற்றைக்கு சுமார் முன்னூற்று ஐம்பது ஆண்டுகளுக்கு முற்பட்டது திருவிளையாடல் புராணம் காப்பு சக்தியாய் சிவமாகித் தனிப்பர முக்தியான முதலை துதிசெயசுகிய சொற்பொரு நதுகுல சித்தியானை தஞ்சயப் பொற்பதமே பாயிரம் வாழ்த்து மல்குக வேத வேள்வி வழங்குக சுரந்தூர் பானம் பல்குகழங்கலெங்கும் பரவுக வரங்கள் இன்ப நல்குக உயிர்கற்கெல்லாம் நான் மறை சைவம் ஓங்கி புல்குக உலக மெல்லாம் செங்கோல் வாழ்க கடவுள் வணக்கம் சிவபெருமான் வென்றுளைய புலன்களைந்தார் மெய்யுணர் உள்ளந்தோறும் சென்றுளே அமுதம் ஊற்றும் திருவருள் போற்றி ஏற்றுக் கொன்றுளே இருந்து காட்சி கொடுத்தருள் கோலம் போற்றி மன்றுளே மாறி ஆடு மறைச்சிலம்படிகள் போற்றி சிவசக்தி சுரும்பு முதல் கடிமலர்பூங்குழல் போற்றி உத்தரியத் தொடித்தோல் போற்றி கரும்புருவச் சிலை போற்றி கவுனியர்க்கு பால் சுரந்த கலசம் போற்றி இரும்பு மனு குழைத் தென்ன எடுத்தாண்ட அங்கையற்காட்டி அரும்புமிழ நகை போற்றி யாரனோ புறச் சிலம்பும் அடிகள் போற்றி சிற்சக்தி அண்டங்களெல்லாம் மனுவாக மனுக்களெல்லாம் அண்டங்களாகப் பெரிதாயி செய்தாயை நானும் அண்டங்கள் உள்ளும் புறம் கரியாகினானும் அண்டங்கள் என்றாள் துணை என்பர் சொக்கலிங்கமூர்த்தி பூவிநாயகன் பூமகநாயகன் காவிநாயகண்ணாலி கடவுளற்கு ஆவிநாயகன் அங்கையற்கி மா தேவிநாயகன் சேவடி எத்துவாம் அங்கையற்கமை பங்கையற்கண் தனக்குரிய படிவமாகி இங்கையற்குலக மெண்ணிறந்த சராசரங்கள் இன்றும் தாழா கொங்கையற்கண் மலற் பூந்தர் குமரி பாண்டியன் மகள் போர்கோலங்கொண்ட அங்கையற்கண் நம்மை இருபாத போதெதும் மகத்துள் வைப்பாம் சபாநாயகர் உண்மை அறிவானந்த உருவாகியவ்வுயிர்க்கும் உயிராய் நீரின் தன்மையனல் வெண்மையெனத் தலை அகலாதிருந்து சராச்சரங்கள் ஈன்ற பெண்மையுருவாகிய தன் ஆனந்தக் அண்மையதாய்பலத்துள் ஆடி அருள் பேருளியை அகத்துள் வைப்பாம் சோமசுந்தரக் கடவுள் சடை மறைத்துக் கதிர்மகுடன் தரித்து நறுங்கொன்றையந்தார் தனந்து வேப்பன் தொடை முடித்து விடனாகக் கலனகற்றி மாணிக்க சுடற்பூணிந்தி விடை நிறுத்திக் கயிலெடுத்து வழிதி மருமகனாகி மீன நோக்கின் மடவரலை மணந்து உலக முழுதாண்ட சுந்தரனை வணர்க்கம் செய்வான் தடாலகைப் பிராட்டியார் செய்யான் திருமகளாய் கலை பயின்று புனிந்து செங்கோலோச்சி முழுது உலகுஞ்சயங்கொண்டு நெறி கொண்டு நந்திகணமுனிப்போர் சாய்த்து தொழுகணவர் கணி மணமாலிகை சூட்டித் தன்மகுடம் சூட்டிச் செல்வம் தை ஒரு தன் அரசளித்த பெண்ணரசி அடிக்க மலன் தலைமேல் வைத்தாம் வெள்ளி எம்பலவானார் பொறுமாறிற் கிளர்தடந்தோளொருமாறன் மணங் கிடந்த புழுக்க மாறி வருமாறிற் கண்ணருவி மாறாது களிப்படைய மண்ணும் வீண்ணும் உருமாறி பவக்கடல் வீந்தூசலெனத் தடுமாறி உழலும் மக்கள் கருமாறி கதியடையக் கால் மாறி நடித்தவனைக் கருத்துள் வைப்பாம் தட்சிணாமூர்த்தி கல்லானின் புடையமன்று நான் மறையாரங்க முதற் கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிரந்த பூரணமாய் எல்லாமே சித்தி விநாயகர் உள்ளமெனும் கூடத்தில் ஊக்கமெனும் தருவி உறுதியாக அன்பென்னும் தொடர்பூட்டி இடைப்படுத்தி தருகட்பாச கள்ளவினை பசு போத கவலமிட கழித்துண்டு கருணை என்னும் வெள்ளமதம் பொய் சித்தி வேழத்தை நினைந்து வருவினைகள் தீர்ப்பாம் சுப்பிரமணியர் சுரங்குதிரை கருங்கடலும் கார உண பெருங்கடலும் கலங்க புஞ்சூரப் பொறுப்பும் பிளப்ப மறை உணர்ந்தோர் ஆற்றும் அருங்குலவும் அகத்தழும் அவுணமாடவர் வயிற்றின் அழலும் உள மருங்குளவு வேலெடுத்த குமரவேல் சேவடிகள் வணக்கம் செய்வாம் திருவிளையாடல் புராணம் ஒன்னு இந்திரன் பழி அன்றொரு நாள் திரேதாயுகத்திலே தேவர் கோனாகிய இந்திரன் சொர்க்கலோகத்திலே மந்தார நிழலின் கீழ் வீற்றிருந்தான் அது சமயம் அவன் முன்பு மயிலி போன்ற சாயலையுடைய அன்னம் போன்ற நடைவுடைய தேவமாதர் நாட்டியமாட இன்பமயமான கீதங்களை பாடிக்கொண்டிருந்ததை கேட்டுக்கொண்டிருந்தான் நாட்டிய காட்சியும் இசை இன்பமும் தேவேந்திரனை பெரிதும் கவர்ந்து விட்டன சந்தோஷம் என்னும் பெரும் கடலுள் மூழ்கிவிட்டான் தன்னையே மறந்துவிட்டான் அந்த சமயம் தேவகுருவாகிய வியாழ பகவான் அங்கு வந்து சேர்ந்தார் அவர் சிவபெருமானுக்கு சமமான பெருமை உடையவர் அவர் வருவதைக் கண்ட இந்திரன் பெண்மயக்கத்தினாலே மதிமையங்கி தனது சிஙாசனத்தை விட்டு எழுந்து வரவேற்று உபசாரம் செய்யாது இருந்து விட்டான் தேவேந்திரனது அலட்சிய போக்கை கண்ட வியாழ பகவானும் அங்கிருந்து விரைவாகச் சென்று விட்டார் அப்பொழுதிருந்து தேவேந்திரனுடைய ஐஸ்வர்யம் மங்கி குறையத் தொடங்கியது அப்பொழுது இந்திரன் தனது பெருங்குற்றத்தை உணர்ந்து தனது குருவை தேடிச் சென்றான் எல்லா உலகங்களிலும் சென்று தேடினான் கடைசியாக நான்முகனாகிய பிரம்மா வாழ்கின்ற சத்தியலோகம் சென்றான் அங்கும் வியாழ குருவை காண முடியவில்லை ஒன்றும் தோன்றாதவனாகி மிகுந்த மனக்கலக்கத்துடன் பிரம்மாவின் முன்னால் விழுந்து வணங்கினான் பிறகு நடந்தவற்றையெல்லாம் சொன்னான் அதை கேட்ட பிரம்மா குருவை அவமதித்த பாவம் கொழுந்துவிட்டு உயர்ந்து தேவேந்திரனை விழுங்க வரும் காலம் நெருங்கிவிட்டதை உணர்ந்தார் ஆதலால் இந்திரனை பார்த்து வியாழனைப் பார்க்கும் வரையிலும் துவ்டாவின் குமாரனும் மூன்று தலைகள் கொண்டவனும் அசுரனாக பிறந்தாலும் அறிவிலும் ஒழுக்கத்திலும் சிறந்தவனாகிய விஸ்வரூபன் என்பவனை உனது குருவாக ஏற்பாயாக என்று சொன்னார் பிரம்மாவின் சூழ்ச்சியை தெரிந்து கொள்ள இந்திரன் வணங்கி விளைபெற்று சென்றான் தன்னிடம் வந்த தேவேந்திரனை தனது சிஷ்யனாக ஏற்றுக்கொண்டு விட்டது போலவே நடக்க தொடங்கினான் விஸ்வரூபன் விஸ்வரூபன் தனது மனத்திலே வஞ்சகம் உடையவாகவே இருந்தான் என்ன அசுரன் அல்லவா பின்பு ஒரு நாள் தேவேந்திரன் விஸ்வரூபனிடம் யாகம் ஒன்று செய்து தருமாறு வேண்டினான் யாகம் செய்து கொண்டிருக்கும் போது அந்த அசுரனும் உள்ளொன்று வைத்து புறமொன்று செய்தான் அசுரர்கள் அனைவரும் உய்ய வேண்டும் என்று தன் மனத்திலே நினைத்து தேவர்கள் வாழ்வதாக என்று வெளியே சொல்லி யாகம் செய்தான் இந்த வஞ்சகச் தேவேந்திரன் தனது ஞான அறிந்து கொண்டான் உடனே தனது வஜ்ராயுதத்தை வீசி விஸ்வரூபனது மூன்று தலைகளையும் வெட்டி வீழ்த்தினான் அசுர்னாயிருந்தாலும் பிரம்மகுலம் அல்லவா பிரம்மஹத்தி பாவம் விரைவாக வந்து இந்திரனை பிடித்து கொண்டு விட்டது மிகப்பெரிய கஷ்டங்களுக்கு ஆளாயினான் இந்திரன் தேவர்கள் எல்லாரும் சேர்ந்து தங்கள் தலைவனது பிரம்மஹத்தி தோஷத்தை மரங்கள் மண் பெண்கள் நீர் ஆகிய நான்கிற்கும் பங்கிட்டுக் கொடுத்து விட்டனர் தோஷம் நீங்கிய தேவர் கோன் தனக்கு ஏற்ற பொலிவைப் பெற்றான் தனது குமாரன் விஸ்வரூபன் தேவேந்திரனால் கொல்லப்பட்ட செய்தியை கேட்ட துவஸ்டா மிகுந்த கோபம் கொண்டார் பழிவாங்கும் எண்ணத்தோடு கொடிய யாகம் ஒன்றைச் செய்தார் அந்த யாக தீக்குழியிலிருந்து விருத்தாசுரன் என்பவன் தோன்றினான் கோர உருவத்தோடும் கையிலே கொடிய வாழோடும் கோபக்கனல் பறக்க திசைகள் அதிரைச் சிரித்துக் கொண்டேன் என்றான் அவன் பெருகி வளர்ந்து கொண்டே வந்தான் ஒரு நாள் துவஷ்டா விருத்தாசுரனை பார்த்து தேவேந்திரனோடு போர் செய்து அவன் உயிரை போக்கி என்று ஏவிவிட்டார் வடவைப்ரங்கநலைப் போன்ற சிரமம் கொண்டிருந்த விருத்தாசுரன் தேவேந்திரன் முன்னால் போய் நின்றான் தேவேந்திரனும் தனது வெள்ளை யானையாகிய ஐராபதத்தின் மேல் ஏறி சண்டைக்கு வந்தான் இருவரும் உக்ரமாக போர் செய்தனர் இந்திரன் தனது வஜ்ராவிதத்தை விருத்தரன் மேல் வீசினான் அதனால் கோபம் கொண்ட அசுரன் தன் கையில் இருந்து இரும்பு உலக்கையால் இந்திரனின் தோளிலே அடித்தான் இந்திரனுக்கு நினைவு தவறிவிட்டது சிறிது நேரத்திலேயே தெளிந்தும் விட்டது விருத்தாசுரனுடன் இனி போர் செய்ய முடியாது என்பதை நன்றாக உணர்ந்து கொண்ட இந்திரன் சத்தியலோகம் சென்றான் பிரம்மதேவனைக் கண்டு வணங்கி தனக்கு விருத்தினால் ஏற்பட்ட கஷ்டங்களை எடுத்துக் கூறினான் பிரம்மா இந்திரனை உடன் அழைத்துக் கொண்டு வைகுண்ட லோகத்துக்குச் சென்றார் இருவரும் மகாவிஷ்ணுவை தொழுதனர் பிரம்மா நடந்தவற்றைச் சொன்னார் எல்லாவற்றையும் உணர்ந்த விஷ்ணு மொழிந்தார் இந்திரனே உனது வற்றாயுதம் மிகவும் பழையதாகிவிட்டது எதிரின் உயிரை வாங்கு பலம் அதற்கு இல்லை இப்போது உனக்கு புதிய வஜ்ராயுதம் வேண்டும் அதற்கான வழி சொல்கிறேன் கேள் அமிர்தம் பெறுவதற்காக பார்க்கடலை கலைந்தபொழுது தேவர்களும் அசுரர்களும் ஆயுதங்களோடு வரக்கூடாது என்று கருதி எல்லாருடைய ஆயுதங்களையும் சேகரித்து ததீஷி என்ற மகர்ஷியிடம் ஒப்படைத்தோம் பல ஆண்டுகள் கழிந்துவிட்டன யாரும் தன்னிடம் வந்து ஆயுதங்களை கேட்காததால் ததீட்சி ரிஷி அவைகளை விழுங்கிவிட்டார் அவர் விழுங்கிய ஆயுதங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அவரது முதுகுத்தண்டோடு பொருந்திவிட்டன ததீச் முனிவரின் முதுகு எலும்புதான் உனக்கு வேண்டிய புதிய வஜ்ராயுதம் இந்திரா நீ சென்று கேட்பதற்கு முன்பாகவே கருணாநிதியான அம்முனிவர் அதை தந்துவிடுவார் செல்க விஷ்ணுவையும் பிரம்மாவையும் வணங்கி விடைபெற்றான் தன்னுடன் லேவர்களையும் அழைத்துக் கொண்டு முனிவர் இருப்பிடம் சென்றான் அவரை போற்றி வணங்கினான் முனிவரும் முகமலர்ச்சியுடன் வரவேற்று விவரம் கேட்டார் கொடிய அசுரர்களைக் கொன்று தேவர்களை பிழைக்கச் செய்ய முடியும் அரிய பொருள் தங்களிடம் உள்ளது அதை தந்துள்ள வேண்டும் என வேண்டினான் இந்திரன் வேண்டிய அளவிலே எக்காலமும் தெரியவல்ல ததீட்ச் முனிவர் இந்திரன் கோரியதை புரிந்து கொண்டார் உங்களுடைய பெருந்துன்பத்தை போக்குவதற்காக என் உயிரை விடுவேன் உடலை கொடுப்பேன் நெஞ்சிலே இறக்கம் இல்லா அறக்கர் ஒழிய வேண்டும் நானும் இதனால் அறமும் புகழும் ஒருங்கே பெறுவேன் என்று கூறி சிவயோக சமாதியில் அமர்ந்தார் உடனே ஒளி உருவம் பெற்று புஷ்பக விமானம் ஏறி சிவலோகம் சென்றார் ததீட்சு முனிவரது முதுகுத்தண்டை கொண்டு தேவதச்சனாகிய விஸ்வகர்மா புதியதொரு வஜ்ராயுதமாகச் செய்து தேவேந்திரனிடம் கொடுத்தான் புதுப்பதம் பெற்ற இந்திரன் நால்வகை சேனையுடன் விருத்தாசுரனை எதிர்க்க கிளம்பினான் விருத்ரனும் தனது அசுரப்படையுடன் எதிர்த்து வந்தான் தேவாசுர யுத்தம் மிகவும் மும்மரமாகவும் கடுமையாகவும் நடந்தது இந்திரன் விடுத்த தேவாசுரங்களுக்கெல்லாம் மாற்றாக அசுரங்களை ஏவிக்கொண்டிருந்தான் விருத்ரன் எதிர்ப்புக்கு மாற்று மாற்றுக்கு எதிர்ப்பு என்று போர் சென்று கொண்டிருந்தது முடிவாக இந்திரன் தன் கையில் இருந்த புதிய வஜ்ராயுதத்தை வேகமாக ஆட்டி காட்டினான் விருத்தாசுரன் அதனை கண்டு பயந்து விட்டான் ஓடோடி சென்று சமுதிரத்திற்குள் விழுந்து முழுகி மறைந்து விட்டான் இந்திரனும் அவனை தொடர்ந்து சென்று கடலுள் மூழ்கினான் எங்கெல்லாமோ தேடினான் அசுரனை காணவில்லை மனம் சோர்ந்த இந்திரன் பிரம்மாவிடம் சென்று முறையிட்டான் சிந்தனை செய்து பார்த்த பிரம்மா அகஸ்திய மகர்ஷியிடம் சென்று இந்த செய்தியை சொல்வாயாக என்று ஆணையிட்டார் பிரம்மாவின் ஆணை பெற்ற இந்திரன் விரைவாக பொதிகை மலை சேர்ந்தான் அங்கே அகஸ்திய முனிவரை கண்டு பணிந்தான் பின்னர் தனக்கு நேர்ந்ததையெல்லாம் சொன்னான் கடலுள் ஒளிந்திருக்கும் விருதனை தன்னால் கண்டுபிடிக்க முடியாததையும் கூறி வழிகேட்டான் தேவர்தம் துயரை போக்கி அவரை காக்கும் எண்ணம் கொண்ட மகாவிஷ்ணுவைப் போன்ற அகஸ்திய மகர்ஷி கடல் நீரை எல்லாம் தன் உள்ளங்கையில் ஏந்தி குடித்து விட்டார் நீர் வற்றி போனதும் கடலுக்குள் இருந்த எல்லா பொருள்களும் தெளிவாக தெரிந்தன மலை உச்சி ஒன்றின் மேல் விருத்தாசுரன் தவம் செய்து கொண்டு அமர்ந்திருந்தான் உடனே தேவேந்திரன் தனது புதிய வஜ்ராயுதத்தால் அசுரனது தலையை அறுத்து தள்ளினான் பிரம்மஹத்தி தோஷம் இம்முறையும் தேவர் கோவனை பற்றி கொண்டது விருத்தாசுர பிரம்மஹத்தியானது இந்திரனை படுத்துவித்த பாடு கொஞ்சம் நஞ்சமல்ல இந்திரன் என்ன செய்வான் பாவம் பயமடைந்த இந்திரன் வேகமாக ஓடிச் சென்றான் வடகிழக்கு திக்கில் இருந்த தாமரை குளத்திற்குள் மூழ்கினான் தாமரைத் தண்டு ஒன்றின் நூலுக்குள்ளே தன்னை ஒளித்துக் கொண்டான் தேவேந்திரன் இல்லாத தேவலோகம் ஒளியும் அழகும் குறைந்துவிட்டது இதற்கிடையில் நகுஷன் என்பான் அஸ்வமேத யாகங்கள் செய்து இந்திர பதவி பெற்றான் அவன் கர்வம் பிடித்தவனாகவும் அகம்பாவம் கொண்டவனாகவும் அலட்சியம் நிறைந்தவனாகவும் இருந்தான் தவிர இந்திராணியையும் சப்தரிஷிகளையும் மிகவும் அவமதித்ததால் சாபம் பெற்று பாம்பாகி மண்ணில் விழுந்தான் தலைவனை இழந்த தேவர்கள் செய்வது இன்னது என்று தெரியாது தங்கள் பெருமதிப்பிற்குரிய குருவாகிய வியாழ பகவானிடம் சென்று தங்கள் வருத்தத்தை தெரிவித்து விண்ணப்பித்துக் கொண்டனர் வியாழ பகவான் வடகிழக்கு திக்கிலிருந்து தடாகத்திற்குச் சென்று ஒளிந்து கொண்டிருந்த இந்திரனை கூவி அழைத்தார் இந்திரன் வெளிப்பட்டு வந்தான் வியாழ பகவான் இந்திரனைத் தன்னுடன் அழித்துக் கொண்டு கிளம்பினார் இந்திரன் தனது குருவை மிகுந்த பணிவோடு வணங்கி எளியேனே வாட்டுகின்ற இந்த தோஷம் நீங்கும் வகை எது அருள வேண்டும் என பணிவோடு வேண்டினான் வியாழபகவானும் இந்திரா உன்னை பிடித்துள்ள இந்த பிரம்மஹத்தி தோஷம் நீங்க வேண்டிய இடம் பூலோகம்தான் வேட்டையாடுதலை காரணமாகக் கொண்டு இந்த தோஷத்தைப் போக்கிக் கொள்ளும் பொருட்டு பூலோகத்திற்குச் செல்வாயாக என்றார் இந்திரன் தனது வெண்குதிரி மேல் எறிக் குருவும் தேவர்களும் அன்புடன் சூழ்ந்து வந்தனர் பூமியிலே வந்து இறங்கினான் சிவபெருமான் வாழும் திருக்கைலாச மலையை அடைந்து பின்னர் தெற்கு திசை நோக்கி புறப்பட்டான் கங்கை முதலான பல புண்ணிய நதிகளில் நீராடி திருக்கேதாரம் காஷி காஞ்சிபுரம் என்னும் பல சிவக்ஷேத்திரங்களைக் கண்டு வணங்கினான் இன்னமும் அவனை பிடித்த பிரம்மகத்தி தோஷம் நீங்கின பொலிவு குறைந்து கொண்டே வந்தது இறுதியாக கடம்பவனத்து எல்லையின் பக்கமாக வந்தவுடன் பிரம்மகத்தி தோஷம் இந்திரனை விட்டு பிரிந்து சென்று ஓடிவிட்டது பெரும் வாரம் இறங்கியவனைப் போல இந்திரன் மிகுந்த சந்தோஷமடைந்தான் குருவினிடம் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டான் உடனே வியாழ பகவானும் இவ்விடத்தில்தான் உலகில் சிறந்த புண்ணிய ஸ்தலமும் புனித தீர்த்தமும் இருக்கின்றன நாம் அவற்றை கண்டுகொள்ள வேண்டும் சென்று தெரிந்து என்று ஆணையிட்டார் தேட்டம் கொண்டு நாட்டமுற்ற தேவேந்திரன் கடம்ப வனத்துள் புகுந்தான் அந்த வனம் முழுவதுமே தெய்வ மனம் கமழ்வதாக இருந்தது குயில் பறவைகள் ஓம் ஓம் என்று கூவின கிளிகளும் நமஷ்ஷிவாயை சொல்லின இந்திரன் உள்ளத்திலே பேர் உவகையும் பேர் அமைதியும் குடிகொண்டன புலகாங்கிதம் அடைந்தான் இதற்கிடையே இந்திரனது தூதுவர்கள் வந்து சேர்ந்தனர் அவர்கள் வணங்கி மகிழ்ந்து வியந்து மன்னவரே நாங்கள் காணக்கிடைக்காத காட்சியைக் கண்டோம் அளவுக்குக் கட்டுப்படாத தெய்வத்தன்மையையும் இந்த கடம்ப வனத்திலே கண்டு வந்தோம் புனிதமும் தூய்மையும் கொண்ட தீர்த்தக் கரையிலே கடம்ப மரத்தின் நிழலிலே சிவலிங்கம் ஒன்று உள்ளது அது ஒப்பற்றது தானே முளைத்தெழுந்து ஒளிமயமாக இருக்கிறது என்று சொன்னார்கள் ஒற்றர்களின் மூலமாக வந்த அமுதினும் இனிய வாக்கை கேட்ட இந்திரன் மகிழ்ச்சிக் கடலில் தலைத்தான் பக்தி மேலிட்டவனாய்த் தனது சிறமையில் கைகுவித்து எல்லாம் உடுங்கியவனாய் தனது தோஷம் விலக காரணமாக இருந்த சிவலிங்கத்தைக் கண்டு கழிக்க விரைந்து சென்றான் மூல காரணமாகி முளைத்தெழுந்த சிவக்குழுந்தை தன் ஆயிரம் கண்கள் ஆறக் இந்திரன் ஆடினான் பாடினான் ஆனந்தக் கூற்றாடினான் ஆனந்தக் கண்ணை சுரிந்தான் நா தழுதொழுத்தது உடல் நடுங்கியது பக்தி பரவசம் மேலிட பல துதிகள் எம்பினான் பின்னர் சச்சிதானந்த சுரூபமாக விளங்கும் அன்புருவான சோமசுந்தர கடவுளுக்கு அர்ச்சனை செய்யும் பொருட்டு ஸ்வர்கலோக மலர்கள் கொண்டு வரச் சொல்லி சில தேவர்களை அனுப்பினான் அடுத்து இந்திரன் விஸ்வகர்மாவை அழித்து விமானம் ஒன்று அமைக்குமாறு கட்டளையிட்டான் அருகில் இருந்த தாமரை குளத்திலே மலர்கள் பறிக்கச் சென்றான் விரைவிலே அர்ச்சனை செய்யும் எண்ணத்தோடு ஆனால் நல்ல நறு மலர்கள் கிடைக்கவில்லை இந்திரன் இயக்கம் கொண்டான் தேவர்கோனின் மனச்சோவை உணர்ந்த சோமசுந்தரக் கடவுள் உடனே அருள் புரிந்தார் அந்த தடாகத்திலே பொன் தாமரை மலர்கள் பூத்துவிட்டன இந்த அதிசயத்தைக் கண்ட இந்திரன் பக்தி மேலிடக் கூத்தாடினான் அந்த தீர்த்தத்துக்கு பொற்றாமரை குளம் பொன் தாமரை குளம் என்று திருப்பெயரிட்டான் பொற்றாமரை தடாகத்திலே குளித்து எழுந்தான் மலர்களை பறித்துக்கொண்டு சிவசன்னிதானத்தை அடைந்தான் அச்சமயம் ஆகாயத்திலிருந்து ஒளிமயமான மாணிக்க விமானம் ஒன்று இறங்கி வந்தது எட்டு யானைகள் முப்பத்தி ரெண்டு சிங்கங்கள் அறுபத்தி நான்கு சிவகணங்கள் தாங்குமாறு தேவதட்சணால் படைக்கப்பட்ட விமானம்தான் அது அந்த விமானத்தை சாத்திய பின்பு தேவேந்திரன் சோமசுந்தர கடவுளுக்கு பூஜை செய்ய முற்பட்டான் அதே சமயத்தில் தேவலோகத்திலிருந்து பூஜைக்கு வேண்டிய பொருள்களும் சுவசோபசார பொருள்களும் வந்து சேர்ந்தன மறுபடியும் இந்திரன் பொற்றாமணி தடாகத்தில் நீராடி வெந்நீர் தரித்து ருத்ராட்ச மாலை அணிந்து சிவ பெரும் பூஜை செய்யலாமான் பக்திவள்ளம் பெருகிப் பரவசனான தேவேந்திரன் பலமுறை வணங்கி வணங்கி சிவனைப் போற்றினான் இந்திரனது பூசணையை ஏற்று மகிழ்ந்த சோமசுந்தரக் கடவுளும் திருவருள் கொண்டு வெளிப்பட்டார் உனக்கு வேண்டுவது என்ன சொல் என்று திருவாய் மலர் சிரசின் மேல் கை கூப்பியவனான இந்திரன் தேவரேரே பூஜை செய்யும் பாக்யத்தைக் காட்டிலும் பெரும் பேறு வேறு உண்டோ எப்பொழுதும் பூஜை செய்து கொண்டே இருக்கும் தேவரது தொண்டனாக இருக்கவே விரும்புகிறேன் என்றான் இது கேட்ட சோமசுந்தர பெருமானும் கருணையுடன் அன்பா நீ ஒவ்வொரு சித்ரா பௌர்ணமி என்றும் வந்து பூஜை செய்வாயாக ஆண்டு முழுவதும் பூஜை செய்கிற பூஜையின் பயனை அந்த ஒரு பெறுவாய் நீ தேவதோகம் சென்று பல இன்பங்களை அனுபவித்து வாழ்வாயாக யாம் உனக்கு மோட்சம் கிடைக்குமாறு உனக்கு பக்குவம் வந்ததும் அருவோம் என்று திருவாய் மலர்ந்து அருளி மறைந்தார் பின்னர் தேவர் போன் சிவபக்தி செல்வனான பொன்னுலகம் சேர்ந்தான் இந்த சித்ரா பௌர்ணமி உற்சவம் பிரம்மோற்சவமாக மதுரையில் சித்திரை திருவிழா என்று மிகவும் சிறப்பாக ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்பட்டு வருகிறது இரண்டு வெள்ளையானை சாபம் தீர்த்தது பாரத பல புண்ணிய நிதிகள் உள்ளன அவை என்றும் வற்றாத ஜீவநதிகள் அவற்றுள் சிறந்ததாக கருதப்படுவது கங்கை கங்கை நதியின் கரையினில் தலமான காசி என்ற க்ஷேத்திரம் உள்ளது இந்த தலத்தில் முன்வொரு சமயம் தூர்வாச மகர்ஷியானவர் சிவ ஆகம முறைப்படி ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபட்டு வந்தார் முனிவரின் பூஜையை ஏற்று மகிழ்ந்தவராய் சிவபெருமான் தமது திருமுடியிலிருந்து மிகவும் மனம் வீசும் பொன் தாமரை மலர் ஒன்றை கீழே விழும்படி அருடினார் சிவபெருமானின் திருவருளினால் கிடைக்கப்பெற்ற அம்மலரை தூர்வாச மாமுனிவர் மிகுந்த பக்தியுடன் தம்முடைய இரு கரங்களிலும் ஏந்திக் கொண்டார் அம்மலரை கண்களில் உற்றிக்கொண்டார் பெரும் மகிழ்ச்சி அடைந்த மகர்ஷி அந்த பொன் மலருடன் தேவலோகம் புறப்பட்டார் தூர்வாசர் சொர்க்கலோகத்தை அடைந்த சமயம் தேவேந்திரன் அசுரர்களை ஒழித்து வெற்றி பெற்ற பெருமிதத்துடன் ஸ்வர்கலோகத்திற்கு திரும்பிக் கொண்டிருந்தான் பலவிதமான வெற்றி சின்னங்களுடனும் குதூகலத்துடனும் இந்திரன் வந்து கொண்டிருப்பதை தூர்வாசர் கண்டார் தேவர்கள் இந்திரன் அருகில் வந்து பல பொருட்களை தம்முடைய காணிக்கைகளாக கொடுத்தனர் இந்த காட்சியை கன்ற தூர்வாசரும் தம்முடைய கையிலிருந்த சிவபூஜைப் பொருளான பொன் தாமரை மலரை தம்முடைய ஆசி பொருளாக இந்திரனிடம் அளித்தார் செல்வச்செருக்கால் மதியிழந்த தேவேந்திரன் தூர்வாசரை மதியாமல் யானை மீது அமர்ந்திருந்தபடியே பொற்றாமரை மலரை ஒரு கையை நீட்டி பெற்றுக்கொண்டான் அந்த மலரின் புனித தன்மையை அறியாத இந்திரன் அதை தன் வாகனமாகிய வெள்ளை யானையின் மத்தகத்தின் மேல் வைத்தான் ஆனால் ஐராவதமாகிய அந்த வெள்ளை யானை அச்சிவமலரை அலட்சியமாக தன்னுடைய துதிக்கை கொண்டு கீழே தள்ளியது அத்துடன் நில்லாமல் காலினால் மிதித்து உருத்திரியாதபடி சின்னா விண்ணப்படுத்தியது வெள்ளை யானை பெற்ற சாபம் சிவபூஜனை பொருளான பொன்தாமரை மலர் அவமதிக்கப்பட்டதைக் கண்ட தூர்வாச மகரிஷிக்கு பெரும் கோபம் ஏற்பட்டது கண்களில் கோபக்கணல் குவிந்துவிட்டு எரிந்தது நிலையற்றதும் அழியக்கூடியதுமான செல்வச்சருக்கால் கர்வம் பிடித்த இந்திரனே என்ன காரியம் செய்தாய் சிவபெருமான் திருமுடிமேல் வைத்து பூஜிக்கப்பட்ட மலரை வணங்கி பெற்றுக்கொள்ளாமல் ஒரு கையால் வாங்கி அவமையாதை செய்தாய் அது மட்டுமின்றி அப்பூவை யானை சிதைக்க விட்டுவிட்டாய் நீ அனுபவித்து வரும் செல்வமும் சிறப்பும் சிவபெருமான் அருளியவை என்பதை மறந்துவிட்டாயா இந்திரனே உன்னுடைய முடியானது பாண்டிய வீரன் ஒருவனுடைய திகிரியால் அதாவது சக்கராயுதத்தால் சிதறுண்டு போக கடவுது உன்னுடைய பட்டத்து வெள்ளை யானையும் காட்டு யானையாக மாறக் கடவுது என்று சாபம் கொடுத்தார் தேவேந்திரன் அடைந்த சாபத்தை கேட்ட தேவர்கள் அனைவரும் அஞ்சி நடுங்கினார்கள் தூர்வாச ஓடினார்கள் அவருடைய காலடியில் வீழ்ந்து வணங்கி இந்திரனுக்கும் வெள்ளை யானைக்கும் சாபத்தை நீக்கி அருளுமாறு வேண்டினர் தூர்வாசரும் கோபம் தனியை மனம் இறங்கினார் இந்திரன் செய்தது சிவ அபசாரம் அதை பரிகாரத்தால் போக்கிக் இயலாது ஆதலால் இந்திரனது தலைக்கு வரும் ஆபத்து அவனுடைய முடி அளவோடு சென்றுவிடக் கடவது என்று தன்னுடைய சாபத்தை மாற்றி அருளினார் மகரிஷி சாபம் பெற்ற வெண்ணிற யானையாகிய ஐராவதம் வானுலகத்திலிருந்து மண்ணுலகில் வந்து விழுந்தது அதனுடைய அறிவு நீங்கியது பூ உலகில் அது கருநிறம் கொண்டு காட்டு யானையுடன் ஓர் எளிய யானையாக பற்பல இடங்களில் பலவாறு அலைந்து திரிந்து இன்னல் பெற்றது நூறு ஆண்டுகளையும் கழித்துவிட்டது ஒருநாள் அந்த யானை தெய்வத்தன்மையை நிரும்பிய கடம்ப தன்னையும் அறியாமல் நுழைந்தது சிவபெருமானின் திருவருள் பெறும் காலம் நெருங்கிவிட்டது கடம்ப வனத்துக்குள் திரிந்த யானை பொற்றாமரை பொய்கையை கண்டுகொண்டது அந்த பொய்கையானது யானையின் கண்களில் தென்பட்ட மாத்திரத்தில் அதற்கு முன்னைய அறிவு தோன்றியது அறிவு கழிவு பெற்ற யானை பொற்றாமரை குளத்தில் நீராடியது அதன் பயனாக காட்டானை வடிவம் நீங்க கரிய நிறமும் மறைந்தது வெண்ணிறம் பெற்று தெய்வ யானையாக திகழ்ந்தது அது அந்த யானையின் முன்பாக சொக்கலிங்கப் பெருமான் தோன்றினார் யானை அவரை கண்டு வழிபட்டது அப்பெருமானுக்கு பூஜை செய்ய எண்ணிய அந்த யானை பொற்றாமரை குளத்திலிருந்து நன்னீரை தனது துதிக்கையால் முகந்து கொண்டு வந்து சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்தது பூஜை மணியை ஆட்டி பூஜையும் செய்தது தெய்வ யானையாகிய ஐராவதத்தின் பக்தி விசேஷத்தை உணர்ந்த பரமன் அந்த யானை விரும்பும் வரத்தைக் கேட்கலாம் என்று திருவாய் மலர்ந்து அருளினார் நல் பெற்ற அந்த தெய்வ யானை தனக்கு முன்பு நிகழ்ந்தது அனைத்தையும் உணர்ச்சி வசப்படக் கூறியது பிறகு அயனே தேவரீரது திருவிமானத்தை தாங்கும் எட்டு யானைகளோடு என்னையும் சேர்த்துக்கொள்ள வேண்டும் எம்பெருமானை சுமக்கும் பெரும் பாக்யத்தை எனக்கு தந்தருள வேண்டும் என்று வேண்டி நின்றது கருணையை உருவாகத் திகழ்ந்த எம்பெருமான் தெய்வ யானையை மிச்சினார் ஐராவதமே உன் தலைவனான தேவேந்திரன் என்னுடைய பக்தன் ஆதலால் அவனை நீ சுமந்திருப்பதே நமக்கு பெருமை தருவதாகும் என்று கூறி பல வரங்களைத் தந்து மறைந்து அருளினார் ஐராவதம் பேருவகை அடைந்தது பின்னர் வெள்ளை அங்கிருந்து அகன்று சொக்கலிங்கம் இருக்கும் இடத்தின் மேற்குதிக்கை அடைந்தது அங்கு ஐராவத தீத்தம் என்ற புனித தீர்த்தத்தை உண்டாக்கியது அதன் கரையில் ஐராவதீஸ்வரர் என்னும் சிவலிங்கத்தையும் ஐராவத கணேசர் என்னும் விநாயக மூர்த்தியையும் பிரதிஷ்டை செய்து பக்தியுடன் பூஜைகளை செய்து வந்தது தனது யானையின் நிலையை தேவேந்திரன் கேள்விப்பட்டான் உடனே தனது பணியாளர்களை அனுப்பி வைத்து யானையை அழைத்து வரச் சொன்னான் பணியாளர்களைக் கண்ட ஐராவதம் அவர்களுடன் தெய்வலோகம் செல்ல மறுத்துவிட்டது அவர்களை முன்னே செல்லச் சொல்லி அனுப்பிவிட்டு தான் பின்னே வருவதாக கூறியது பணியாளர்கள் சென்றதும் சொக்கலிங்க மூர்த்திக்கு கிழக்கு புறம் தன்னுடைய தலைவன் இந்திரன் பெயரால் இந்திரேஸ்வரர் என்ற சிவலிங்க பிரதிஷ்டை செய்தது அதற்கும் தினசரி பூஜை செய்து வந்தது பணியாளர்கள் திரும்பி வந்த பின்னரும் தன் யானை வந்து சேராதது கண்ட இந்திரன் மீண்டும் தனது பணியாளர்களை விரைவாக தன்னுடைய பூலோக பணி முடிந்து இந்திரலோகம் திரும்ப வேண்டிய காலம் வந்துவிட்டது என்பதை உணர்ந்த ஐராவதம் தன்னை தேடி வந்த தெய்வ பணியாளர்களுடன் தேவலோகத்திற்கு திரும்பிச் சென்றது ஸ்வர்கலோகத்தில் தனது தலைவனை கண்டு மகிழ்ந்து வணங்கியது அந்த வெள்ளையானை பிறகு தான் தூர்வாசமகரியின் சாபத்தால் பலகாலம் இன்னல்களை அனுபவித்ததையும் சோமசுந்தரப்பெருமானை தரிசனம் செய்து தனது கடும் சாபத்தை போக்கிக் கொண்டதையும் கூறியது பின்னர் தேவேந்திரனுடன் இனிதே இருந்து வந்தது ஆலவாய் திருநகரம் கண்ட வரலார் சோமசுந்தரக் கடவுள் எழுந்தர்களியுள்ள தெய்வத்தன்மை பொருந்திய கடம்பவனத்தின் கிழக்குப் பகுதியில் உள்ள மணவூர் என்ற பதியை தலைமை இடமாக கொண்டு பாண்டியகுல திலகமான மன்னன் குலசேகரன் என்பவன் செங்கோல் வலுவாது ஆட்சி புரிந்து வந்தான் அக்காலத்தில் அவ்வூரில் ஒரு சிறந்த பக்திமானான வணிகன் வாழ்ந்து வந்தான் அவன் பெயர் தனஞ்சயன் அவன் அரும்பாடுபட்டு பொருள் செல்வத்தை தேடுவது போலவே அருள் செல்வத்தையும் தேடி பெருக்குவதில் மிகவும் அக்கறை கொண்டிருந்தான் அவன் ஒரு சிறந்த சிவபக்தன் தான் ஈற்றிய பொருளை கொண்டு பல புண்ணிய செயல்களை செய்து வந்தான் ஒரு சமயம் தனஞ்செயன் மேற்கு பக்கத்தில் இருந்த பல ஊர்களில் வியாபாரம் செய்து முடித்துக் கொண்டு மன திரும்பி கொண்டிருந்தான் அந்தி எங்கும் இருள் சூழ்ந்தது தனியாக வந்து கொண்டிருந்த தனஞ்சயன் வழியிலே கடம்ப வனத்துள் புகுந்தான் இருட்டிவிட்டபடியால் மனம் சோர்ந்தவனாய் வருத்தத்துடன் மேற்கொண்டு பயணம் செய்யாமல் அங்கேயே தங்கிவிட எண்ணினான் தங்குவதற்குரிய இடத்தை தேடினான் அப்போது அவ்விடத்தில் ஒளிபுருங்கிய ஒரு விமானம் இருப்பதைக் கண்டான் அந்த விமானத்தை எட்டு யானைகள் தாங்கிக் கொண்டிருப்பதையும் கண்டான் வியப்புடன் அருகில் சென்று பார்த்தான் அந்த விமானத்தின் நடுவில் சொக்கலிங்க மூர்த்தி எழுந்தருளி இருப்பதைக் கண்டான் அந்த திவ்யலிங்க மூர்த்தியை வணங்கினான் அன்று இரவை அங்கேயே கழிக்க நினைத்தான் அன்று திங்கட்கிழமை நள்ளிரவு நேரம் தேவர்களுக்கு உகந்த சோமவார இரவு ஆகலால் தேவர்கள் விண்ணிலிருந்து இறங்கி கடம்ப வனத்துக்கு வந்தனர் தேவேந்திரனுக்கு வாழ்வழித்த வள்ளல் சொக்கலிங்கப் பெருமானை வணங்கினர் சிவராத்திரிக்கு உரிய பூஜை முறைகளைப் போன்று நான்கு ஜாமங்களிலும் சொக்கலிங்கப் பெருமானுக்கு விசேஷ பூஜை செய்தனர் அந்த பெருமானின் திருவருள் கிடைக்கப்பெற்றதால் தனஞ்சயன் என்று அழைக்கப்பட்ட அந்த வணிகனுக்கும் கிடைப்பதற்கு அறிய கிட்டியது தேவர்களிடம் தன் கையினாலேயே சிவபூஜைக்குரிய கஸ்தூரி பன்னீர் ஆகிய வாசனைப் பொருட்களை எடுத்துக் பேரும் கிடைக்க பெற்றான் விடிய பூஜை நடைபெற்றது பொழுது விடிந்ததும் தேவர்கள் சொக்கலிங்கப் பெருமானை விழுந்து வணங்கி வலம் அங்கிருந்து நீங்க மனமில்லை தன் ஊரான மன ஊருக்கு ஒரு வழியாக வந்து சேர்ந்தான் ஊருக்கு திரும்பிய தனஞ்சயன் உவகை மேலிட அரசன் குலசேகர பாண்டியனிடம் சென்றான் அரசனை வணங்கி மன்னர் மன்னா கடம்ப வனத்தில் நேற்றிரவு பேரதிசையும் ஒன்றைக் காணும் பேரு பெற்றேன் வனத்துள் பேர் ஒளிவுடன் ஒரு விமானத்தையும் அதனுள் சிவலிங்கம் எழுந்துள்ளதையும் என் கண்ணாரக் கண்டேன் தேவர்கள் யாவரும் அவ்விடத்திற்கு வந்திருந்தனர் நான்கு ஜாமங்களிலும் நியம நிஷ்டைகளுடன் பூஜை செய்தனர் விடிந்தவுடன் சென்றுவிட்டனர் நானும் ஊருக்கு திரும்பி வந்துவிட்டேன் என்றான் தனஞ்சயன் கூறிய புதுமை செய்தியை கேட்ட குலசேகர பாண்டியன் பக்தி பரவசத்துடன் சிவபெருமானின் சேவனைகளை தியானித்து இரு கைகளையும் சிறமையை கூப்பி வணங்கினான் பக்தியும் விசித்திரமும் நிரம்பிய மனத்துடன் அன்று பொழுதை போக்கினான் அன்றிரவு குலசேகர பாண்டியனின் கனவில் சிவபெருமான் ஒரு சித்தரைப் போன்று தோன்றினார் அரசனிடம் பாண்டியவண்ணா கடம்பவனத்தை திருத்தி திருநகரம் ஒன்று காண்பாயாக என்று ஆணை இட்டுவிட்டு மறைந்துவிட்டார் வியப்பில் ஆழ்ந்து போன குலசேகர பாண்டியன் அன்று இரவும் தூங்காமல் வெடியலியை நோக்கி காத்திருந்தான் போது விடிந்தது முந்தைய தினம் இரவில் கண்ட கனவு பாண்டிய மன்னன் உள்ளத்தில் இலங்கியது நித்திய கர்மங்களை முடித்துக்கொண்ட மன்னன் தவத்தில் சிறந்த ஞானிகளையும் அமைச்சர்களையும் தன்னுடன் அழைத்துக் முதல் நாள் பகலில் வணிகன் தனஞ்சயன் தன்னிடம் கூறியதையும் இரவில் தான் கனவில் கண்டதையும் அவர்களிடம் தெளிவாக கூறினான் பிறகு நன் நிமித்தம் அவர்களுடன் மேற்கு திசையை நோக்கி புறப்பட்டான் பரிவாரங்களுடன் உரிய நேரத்தில் கடம்ப அடைந்தான் பொற்றாமலை தடாகத்தில் நீராடினான் தெய்வீகம் பொருந்தி விமானத்தை பெற்றான் அதன் உள்ளே கோயில் கொண்டு எழுந்துருளியிருக்கும் சோமசுந்தர கடவுளை கண்ணாரக் கண்டான் மேய்சிலிக்க இரு கரங்களையும் சிறமையில் கூப்பி வணங்கினான் இறைவன் திருவடிகளில் வீழ்ந்து வணங்கினான் சிவபெருமானை நோக்கி ஐயனே விண்ணுக்கு ஒரு மருந்தும் வேத விழுப்புரமாகிய தாங்கள் எங்கள் பால் அன்பு பூண்டு இந்த கானகத்தில் வந்து எழுந்தருளியுள்ளீரோ தங்கள் கருணையே கருணை என்று பலவாறு போற்றினான் ஆனந்தம் மேலிட சுக்கநாத வலம் வந்தான் அதன் பிறகு தன்னுடைய அமைச்சர் பரிவாரங்களுடன் ஓரிடத்தில் தங்கினான் சொக்கநாதர் எழுந்தருளியுள்ள இடத்தை திருத்தி அங்கு ஓர் அழகிய நகரத்தை உருவாக்கும் பணியில் ஈடுபட்டான் பாண்டிய மன்னன் அரசனுடைய ஆணைப்படி மந்திரிமார் பல ஏவலாட்களை பல இடங்களுக்கு அனுப்பி பல வகைப்பட்ட தொழிலாளர்களை அழைத்து வருமாறு பணித்தனர் பெரிய பரப்பளவு உடைய அந்த காட்டை திருத்தி அழகிய ஒரு நகரத்தை உருவாக்கும் திருப்பணியில் ஈடுபடுத்துவதற்காக பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் அங்கு வந்து அழைத்து வரப்பட்டனர் நகரை உருவாக்குவதற்கு ஏற்றவாறு பெரிய நிலப்பரப்பு சமநிலமாக அமைந்துவிட்டது நகரத்தை இவ்வாறு அமைப்பது குறித்து அமைச்சர்களுடன் கலந்து ஆலோசித்துக் கொண்டிருந்தான் குலசேகர பாண்டியன் அந்த சமயம் சிவபெருமான் முன்பு பாண்டியன் கனவில் தோன்றியபடியே சித்தரை போன்று எழுந்தருளினார் சித்தர் கண்ட பாண்டிய மன்னன் எழுந்து வணங்கி வரவேற்றான் சித்தர் உருவில் எழுந்தருளிய சிவபெருமான் சிவ ஆகமத்தின் வழியே தோன்றிய சிற்ப சாஸ்திர முறைப்படி ஆலயம் மண்டபம் கோபுரம் மற்றும் கோயிலைச் சுற்றி அமையும் நகரம் ஆகியவை எந்த முறையில் அமைக்கப்பட வேண்டும் என்று விவரம் அளித்துவிட்டு மறைந்து அருளினார் பாண்டியன் பல சிற்ப நூல் வல்ல ஸ்தபதிகளை பல இடங்களிலிருந்தும் தருவித்தான் இந்த மூர்த்தி அருளிய வண்ணமே திருக்கோயிலும் திருநகரமும் காண்பதில் பெரிதும் ஈடுபட்டான் வேதபத்ம மண்டபம் அர்த்தமண்டபம் மகாமண்டபம் உற்சவ மண்டபம் யாகசாலை பரிவார தேவர்களுக்கு உரிய கோவில்கள் சுற்றுப் பிராகாரங்கள் உயர்ந்த கோபுரங்கள் மதில்கள் ஆகிய அனைத்தையும் சாஸ்திர விதிப்படி தேர்ந்து அழகிய திருக்கோயிலை எழுப்பி வைத்தான் பாண்டிய மன்னன் சோமசுந்தரப்பெருமானுக்கு எடுக்கப்பட்ட திருப்பெரும் கோயிலை நடுநாயகமாக வைத்துக் பல அழகிய திருவீதிகளை அமைத்தான் பல அம்பலங்கள் நாடக சாலைகள் சைவ மனிவர்கள் தங்குவதற்குரிய இடங்கள் கல்வி சாலைகள் தர்மசாலைகள் ஆகிய அனைத்தையும் சிறப்பாக அமைத்தான் மேலும் நகருக்கு அழுதரும் பல வகை செயல்களையும் செய்து முடித்தான் அந்த திருப்பிறு நகரின் வடகிழக்கிலே தனக்கென்று ஓர் அரண்மனையையும் கட்டிக்கொண்டான் குலசேகரன் அழகிய நகரை உருவாக்கிய பின்னர் அந்நகருக்கு நல்ல முறையில் சாந்தியினை செய்ய விரும்பினான் பாண்டிய மன்னன் அவனுடைய நல்ல எண்ணத்தை புரிந்து கொண்ட சோமசுந்தர பெருமான் தம்முடைய ஜடாமுடியில் உள்ள சந்திரகலையின் புதிய அமுதத்தை சிறிதளவே அந்நகர் மீது அருளினார் அந்த அமுத துளியானது நகர் முழுவதும் பரவி அந்த நகரத்தை முழுமையாக தூய்மையாக்கிவிட்டது சிவபெருமான் அருளிய மதுரமான அமுதத்தால் சாந்தி அடைந்த அத்திருநகரம் மதுராபுரி என்று வழங்குவதாயிற்று பிறகு அந்நகருக்கு பெருங்காவலாக இருக்கும்படியாக கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு என்னும் நான்கு திசைகளிடம் முறையே ஐயனார் மகாவிஷ்ணு பத்ரகாளி சப்தமாதர்கள் ஆகிய தெய்வங்களை பிரதிஷ்டை செய்தான் குலசேகர பாண்டியன் சொக்கநாத திருக்கோயிலில் சிவ ஆகம விதிப்படி சிவபூஜையானது ஆறு காலங்களிலும் வழுவாமல் நடைபெறும் பொருட்டு வேத ஆகமங்களில் சிறந்த முனிவர்களையும் சைவ பிராமணர்களையும் காசி கஷேத்திரத்திலிருந்து அழித்து வந்து மதுரையும் பதியில் செய்தான் பாண்டிய மன்னன் வேத நெறியுடன் சிவநெறியும் தர்மநெறியும் மதுரை மாநகரில் செழித்து ஓங்கின பாண்டியப் பெருநாட்டின் திலகம் எனத் திகழும் வண்ணம் மதுரையம்பதியை சிறப்புறச் செய்தான் குலசேகர பாண்டியன் சிவனேசெல்வனான குலசேகர பாண்டியன் நீதி வழுவாமல் ஆட்சி செய்து பிறகு தன் மகன் மலையத்வன் வசம் ஆட்சியை ஒப்படைத்துவிட்டு சிவபதவி அடைந்தான் நான்கு தடாதகை பெராட்டியார் திரு அவதாரம் மனு தர்ம சாஸ்திரத்தில் விதித்துள்ளபடி அறநிலை தவறாமல் செங்கோல் செலுத்தி வந்தான் மலையத்வஜ பாண்டியன் உயிரினும் பெரிதாக போற்றப்படும் ஒழுக்கத்திலே சிறந்தவன் வெற்றியை ஆபரணமாகப் பூண்டவன் கருணைக்கடல் எனத் திகழ்ந்தவன் இனிய சுவாவம் உடையவன் கட்டழகு மிகுந்தவன் வடமொழிக் கலைகளிலும் மிகுந்த தேர்ச்சியும் புலமையும் பெற்றவன் சூரியகுலத்தவன் ஆகிய சூரசேன சோழனதும் மகள் காஞ்சனமாலியை மனம் செய்து கொண்டவன் சோமசுந்தர பெருமானை முக்காலும் நியமத்தோடு வழிபாடு செய்பவன் பல சிறப்புகளை பெற்றிருந்தும் மலையத்வஜனுக்கு ஒரே ஒரு பெருங்குறை இருந்தது மகன் இல்லாக்குறைதான் அது மகப்பேறு இல்லாமல் விரும்பிய மன்னன் அஸ்வமேத யாகம் செய்ய ஆரம்பித்தான் வேத விதிப்படி தொன்னூற் ஒன்பது யாகங்களைச் செய்து முடித்துவிட்டான் நூறும் செய்து முடிப்பானாயேன் தேவேந்திர பதவி அவனுக்கு கிட்டுவிடும் என்பதை உணர்ந்து கொண்ட தேவேந்திரன் மலயத்வஜன் முன்பு தோன்றி நீ வேண்டுவது மகனை பெறுவதுதானே யாகையால் புத்திரகாமேஷ்டியாகம் செய்வாயாக என்று கூறிவிட்டு தன் பொன்னுலகம் சென்றான் மலையத்வஜன் தன் மனைவி காஞ்சனமாலையுடன் சேர்ந்து நியமநிஷ்டை தவறாது புத்திரகாமேஷ்டியாகம் செய்ய ஆரம்பித்தான் வேதநீதிப்படி மதுரை திருக்கோயிலுக்குக் கிழக்கே சிறந்த வேள்விச்சாலைஅமைத்து யாகம் செய்யலானான் யாகம் மிகவும் சிர்தையுடனும் பக்தியுடனும் நடந்து வந்தது யாகத்தின் இறுதிநாளான மங்களதினத்திலே பாண்டியன் வலத்தோல் துடிக்க ஏழு உலகங்களும் மகிழ்ச்சி எய்த சைவம் பாசுபதம் மாவரதம் காலாமுகம் பைரவம் வாமம் என்னும் அகச்சமயங்கள் ஆறும் தழித்துவங்க வேதங்களும் தேவதுந்துவிகளும் கோஷம் செய்ய தர்மம் மகிழ பதினெட்டு மொழிகள் உள்ள பூமியிலே தமிழ்மொழி பயில்கின்ற நாடு சிறப்புற மூவேந்தருள் பாண்டியரே பெரும் சிறப்பு எய்த அக்னி தான் செய்த தவம் பயன் பெற உயிர்கள் அனைத்தின் உலகங்கள் யாவற்றையும் பெற்றவளாகிய உமாதேவியார் மூன்று தனங்கள் உடைய ஒரு பெண் குழந்தையாக மூன்று வயதுடன் எழுந்து வந்து நின்றாள் பெண் குழந்தையின் கொண்டை நின்று முத்து மாலை சுற்றப்பட்டு தொங்க விளங்கியது பவளம் மாலை ஒளி வீசியது எடையினைச் சுற்றியிருந்த மெல்லிய ஆடையின் மேல் மணிமேகலை ஒலிக்க காதுகளிலிருந்து தொங்கும் மாணிக்க காதலிகள் துளங்க விளங்கினாள் திருக்குழந்தை தளிர்த்திருவடிகளில் விளங்கிய சிலம்பும் சதங்கையும் கலந்து ஒலி மழலைச் சொற்களும் பொன்னலையும் தோன்றும் திருவாயுடன் தளிர் நடைவுடன் பூங்குடி போன்று அசிந்து வந்து காஞ்சினமாலேவியின் மடியிலே அறநிறேன் இன்றோர்க்கு இம்மை மறுமை இன்பங்களையும் வீடு அருளும் உமையம்மை அமர்ந்திருந்தாள் காஞ்சனமலை தான் அடைந்த பெண் குழந்தையை வாரி எடுத்து மார்போடும் சேர்த்து உச்சிமோந்து முத்தமிட்டு இன்பக்கடல் ஆடினாள் ஐந்துணில்கள் புரிவதற்கும் அதிதேவதையான பராசக்தி வாக்கு மனம் வேதங்கள் கடந்து என்ற உமாதேவியாரே தனது திருமகளாக வந்து தோன்றுவதற்கு மலையத்வஜ பாண்டியன் செய்த பெரும் தவம்தான் என்ன அன்பு மிகுதியால் உமாதேவியார் தனது குழந்தையாக வந்து அவதரித்த தன்மையையும் தன் மனைவி காஞ்சனமால என் தவப்பயனையும் முறையாக தெளிந்து கொள்ளாத மலேத்வஜன் உள்ளத்தே துன்பம் கொண்டான் நான் ஒரு மகனை வேண்டினேன் அரும் தவம் புரிந்தேன் புத்திரகாமேஷ்ட் தியாகம் செய்தேன் ஆனால் நான் அடைந்தது பெண் குழந்தையே என் செய்வேன் இந்த பெண் குழந்தையும் மூன்று தனங்களுடன் பிறந்துள்ளதே எனது பகைவர் எள்ளி நகையாடுவார்களே என வருந்தி மனம் விரும்பினான் அது சமயம் சிவபெருமானின் அருளால் ஆகாசவாணியானது வேந்தே கலங்காதே மகனுக்குச் செய்வது போல எல்லா வகையான விசேஷங்களையும் உன் திருமகளுக்குச் செய்வாயாக வேத நெறி எல்லாம் செய்து தடாதகை என்று நாமம் சுட்டி பின்னர் மகுடம் புனைவிப்பாயாக ஏற்ற கணவன் வரும் காலத்தில் மூன்றாவதொரு தனம் தானே மறைந்துவிடும் என்று எழுந்தது இன்பமான விண்ணொளி கேட்ட மலையத்வஜன் அமைதியும் அன்பும் உவகையும் மிகக் கொண்டான் ஆனந்த கண்ணீர் பெருகிவோட சோமசுந்தரப்பெருமானை வாழ்த்தி துதித்தான் மங்கள வாத்தியங்கள் பல கோஷிக்க யாகசாலையில் இருந்து கிளம்பி அரண்மனையை அடைந்தான் மறைவருக்கும் பிறக்கும் ஏராளமான பொன்னை வாரி வழங்கினான் சோமசுந்தரப்பெருமானின் ஆலயத்திலே விசேஷ பூஜைகளும் திருவிழாக்களும் சேமித்தான் சிறையில் இருந்தோர் விடுதலை பெற்றனர் பகையரசர் தமது பழைய கௌரவம் திரும்பப் பெற்று தத்தம் நாடு திரும்பினர் புலவர்கள் பொன்னும் மணியும் புத்தாடைகளும் இன்னும் பல சிறப்பும் பொருள்களும் பரிசாகப் மதுரை மாநகரம் பாண்டியப் பெருநாடும் பெருமகிழ்ச்சி கொண்டாடினர் மலையத்வஜன் மகிழ் பூத்து விண்ணொலி அருளிய வண்ணமே தன் மகளுக்கு வேத விதிப்படி ஜாத்த செய்து தடாதகை என்று பெயர் சூட்டி உவந்தான் காஞ்சனையும் மலையனும் திருக்குழந்தையை மிகவும் செல்வமாக வளர்த்தனர் பிராயத்துக்குத் தகுந்த ஆட்டங்கள் காட்டி தாய்க்கும் தந்தைக்கும் தோழியருக்கும் எல்லையற்ற மகிழ்வியைத் தந்து நாளொரு மினியும் பொழுது வண்ணமுமாக வளர்ந்தொங்கி வந்தால் தடாதகை பிராட்டியார் நான்கு வேதங்கள் ஆறு சாஸ்திரங்கள் பதினெண்டு புராணங்கள் அறுபத்தி நான்கு எல்லாவற்றையும் முற்றமும் குற்றமின்றி கற்றுணர்ந்தார் யானை குதிரை தேர் முதலியவற்றை செலுத்தும் திறமையும் நன்கு பெற்றார் வாழ் வில் வேல் ஆகிய சாஸ்திரப் பிரயோகங்களிலும் மிகுந்த வல்லமை பெற்றார் எல்லா கலைகளிலும் நன்கு தேர்ச்சி பெற்று பெரும் தகுதியோடு விளங்கும் தன் திருக்குமாரியைக் கண்டு குளம்பூரித்தான் பாண்டியன் தடாலகைப் பிராட்டியாருக்கு திருமுடி சுட்ட வேண்டும் என்று கருதினான் சுமதி என்னும் மந்திரி பட்டாபிஷேக நன்னாளைத் தேர்ந்தான் பல நாடுகளுக்கும் முடி மன்னர்களை வரச் செய்தான் மதுரை மாநகரம் திருநகரமாகக் காட்சி கங்கை முதலான ஒன்பது புனித ஆறுகளின் நீர் தாங்கிய பொற்குடங்களும் சிங்காதனத்தையும் வேதியர் பூஜித்து வழிபாடு செய்தனர் தேவர்களை மகிழ்விக்க யாகங்கள் பலர் செய்யப்பட்டன பின்னர் பாண்டிய பரம்பரைக்கு நெடுங்காலமாக உரியதான மணித்திரு மகுடத்தை யானையின் மேல் வைத்து ஊர்வலம் செய்து பூஜித்தனர் அதற்கு பின் மாணிக்கக்கடிகை உடைய பொன்னால் அமைந்த ஐந்து தலை நாகப்படத்தை மேலே கவித்த சிங்காதனத்தின் மீது தடாதகை பிராட்டியாரை எழுந்தருளை செய்தனர் வேதநாதம் வழங்க மங்களவாத்தியங்கள் என்ப புண்ணிய தீர்த்தங்களினால் அறவேள் அபிஷேகம் செய்வித்தனர் தனது திருக்குமாரிக்கு பாண்டியன் மணிமுடி சூட்டி தன் தலைமையை அளித்தான் பின்னர் வெள்ளையானை மேலே ஆரோக்கணித்து தடாதகை பிராட்டியாரை நகர்வலம் செய்தான் நகர்வலக் காட்சியை கண்ட பாண்டியன் ஆகாசவாணி கேட்டபோது கொண்ட ஓகையிலும் பண்பனங்கு பேருவகை கொண்டான் சில நாட்கள் கழிந்த மலையத்வஜன் வெண்ணுலகம் சேர்ந்தான் அதன் பின்னர் உலகெல்லாம் ஒரே குடைக்கு மனுநீதி தவறாது சிறப்புடன் அரசு பொறியியலானார் தடாதகை அரசியார் பெண்ணரசி தடாதகை பிராட்டியார் திருவாட்சியிலே தர்மம் நியாயம் நீதி புண்ணியம் எல்லாம் தழித்து ஓங்கின பிராட்டியாரது கொலுமண்டபம் திருமால் விலாசமாகவும் ஒருங்கே திகழ்ந்தது சேர்ந்தமைப்பதவர் வடமொழிவான வேதியர் கலைஞர் சமயப் பெரியோர் மெய்ஞானிகள் நல்லமைச்சர் எல்லாரும் சபையின் கண் விளங்கிச் சிறந்தனர் தேவாலயங்களும் அற்சாலைகளும் பல்கிப் பெருகின சிறந்து ஓங்கின அறங்களையும் வேள்விகளையும் விருத்தி செய்யுமாறு திரவ்யங்கள் இந்த பிராட்டியார் கல்வியையும் செல்வத்தையும் இரு கண்கள் மதித்து அவற்றை தழைக்கும்படி அருளினார் சிவசக்தியே மதேத்வஜன் மகளாகி இப்பவியை மனுநீதி தவறாது ஆண்டாரெனில் எடுத்து கூற வல்லவர் யாவர் கன்னிப்பிராயத்திலேயே முடிபுனிந்து தடாதகை பிராட்டியார் தனது அரசியல் நடத்தியதால் பாண்டி நாடு என்ற பெயர் பெற்றதாயிற்று அத்தியாயம் ஐந்து தடாதகை திருமணம் திகிரிக்கெதிரவன் துன்பையுருளி போக்கியது வெண்கொடை திங்கள் தன்னிழல் தந்தது உலகின்ற அன்னை உமாதேவியார் கன்னிப்பெண்ணாக இருந்து மனு தர்மசாஸ்திர வழி தவறாது தனி அரசாட்சி செய்து வந்த காலத்திலே மணப்பருவம் வந்து கூடியது மணம் பெற வேண்டிய வயது வந்து முதிர்ந்து நிற்பதைக் கண்ட தாய் காஞ்சனமாலை பிராட்டியாரை நோக்கி உனக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லையே என்று சொல்லி வருந்தினாள் இதை கேட்ட தடாதகை பிராட்டியார் அன்னையே கவலை வேண்டாம் உரிய காலம் வந்ததும் மனம் பெறுவேன் பலபடியாக எண்ணி வருந்த வேண்டாம் அஷ்டதிக்குகளிலும் இந்த பூலோகம் முழுவதிலும் சென்று நான் வெற்றி கொடி நாட்டி வருவேன் என்று மறுமொழி எம்பி விரைந்து புறப்பட்டார் தடாதகை பிராட்டியாரின் கருத்தை அறிந்த அரசர்களும் மந்திரிகளும் ஏனையோர்களும் வந்து சேர்ந்தனர் சங்குகள் முழங்க தேரின் மீது ஆரோக்கணித்தார் பிராட்டியார் பலவகை வாத்தியங்கள் கோஷம் செய்தன இடதுசாரி வலதுசாரியாக சுழவல்ல பெரிய வலிய போர்ப்படைகள் அதிர்ந்து நின்றன சிறு மலைக்கோட்டம் போல யானைப்படைகள் சென்றன கடல் அலைகள் நிகர்த்து வரிசை வரிசையாக குதிரைப்படைகள் சென்றன கூற்றுவனையும் எதிர்த்து காலாட்படைகளும் பல்வேறு ஆயுதங்கள் தாங்கி நின்றன இவ்வாறாக சதுரங்க சைனியமானது பெரு முழக்கத்தோட மதுரை மாநகரிலிருந்து கிளம்பி சென்றது பெரியதொரு சேனா சமுத்திரமே நடந்தது போல் இருந்தது மங்களகோஷம் ஒழங்கிக் கொண்டே இருக்க தேவியாரின் மணித்தேர் விரைந்து சென்று கொண்டிருந்தது மீனக்கொடி புலிக்கொடி விற்கொடி மயிர்பேலி குலைகள் எல்லாம் பிராட்டியார் தேரிநருகில் சென்றன முதலமைச்சன் சுமதி தேவியாரின் திருவுள்ள குறிப்பை உணர்ந்து நால்வகை படைகளையும் சேவகம் செய்து சென்றான் அளவில் அடங்காத சதுரங்க சேனைகளுடன் பூ உலகம் தேவலோகம் முதலிய உலகங்களிலும் பிற இடங்களிலும் செல்லுமாறு பணித்து தடாதகை தேவியார் மன்னர்களின் ஐஸ்வர்யங்கள் அனைத்தையும் கொள்ளை செல்வாராயினர் வடபுலத்து மன்னர்களான கஜபதி துரகபதி சுரபதி என்ற மூவேந்தரையும் வென்று அவர்களது யானைகளையும் குதிரைகளையும் காலாட்படையினரையும் திரையாக பெற்றார் பிராட்டியார் பின்னர் தேவலோகம் சென்று இந்திரன் படையை எதிர்த்து போர் இந்திரன் அற்றல் பெற அமர்கலத்திலிருந்து ஓட்டம் பிடித்தான் பிராட்டியார் தேவர் மாதிரையும் ஐராவதம் என்ற வெள்ளை யானையையும் உச்சேஷ்டவஸ் என்ற வெண்கு குதிரையையும் காமதேனுவையும் சிந்தாமணியையும் கற்பகம் உள்ளவத்தருக்களையும் கவர்ந்து கொண்டு திரும்பினார் இப்படியாகவே ஏனைய திக்பாலகர்களோடு எதிர்த்து போரிட்டு வென்று அவர்கள் பணிந்து கொடுத்த திரைப்பொருள்களை ஏற்றுக்கொண்டார் பின்னர் வெற்றி முழக்கத்தோடு கைலாசமலையை அடைந்தார் தடாதகை பிராட்டியாரின் படைவீரர்கள் ஆர்வாரம் செய்து கொண்டே முன்னேறி திருக்கைலாய மலையினை சூழ்ந்து கொண்டனர் அதனைப் பார்த்த கைலை மலை காவலர்கள் ஓடோடியும் சென்று நந்திதேவரிடம் வணங்கி விண்ணப்பித்தனர் சிவபெருமானது திருவுள்ளக் குறிப்பினை உணர்ந்த நந்தீசர் பூதகணங்களை ஏவினார் பூதகணங்களுக்கும் பிராட்டியார் பெருஞ்சேனைக்கும் இடையே கடும் போர் நிகழ்ந்தது கடலோடு கடல் எதித்தது போலவும் மலையோடு மலை மோதியது கோரமான பெரும் சமர் விளைந்தது தேவர்களும் வித்யாதாரர்களும் அஞ்சி ஓடினர் நந்திதேவரின் படைவீரர் எரிந்த ஆயுதங்களையெல்லாம் தடாதகை தேவியார் தனது வஜ்ராயுதத்தால் தகர்த்தெறிந்தார் சிவகணங்கள் வலிமை எழுந்தவர்களாகி புறமுதுகு கட்டி ஓடினர் பராசக்தியின் ஆற்றல் தான் ஆயுதங்களும் வாகனங்களும் அழிந்து ஆற்றல் அழிந்து ஓய்ந்து சோர்ந்து வருகின்ற தனது இனத்தவரின் நிலைமையை கண்ட நந்திகேஸ்வரர் இரக்கமும் வருத்தமும் கவலையும் கொண்டார் தம் தலைவரும் கைலாசபதியுமான சிவபெருமானை அண்டி அவரது திருவடிகளை வணங்கி நேர்ந்த அனைத்தையும் விண்ணப்பித்துக் கொண்டார் சிவபெருமான் புன்னகை செய்தருளினார் பின் ஆயுதங்கள் ஏற்று ரிஷப வாகனம் ஏறி செருக்களம் சென்றார் அங்கு சென்று சிவகணங்களை அஞ்சு ஓடச் செய்து எதிர்த்தாலும் முழங்கும் திருவுருவத்தையும் தடாதகை பிராட்டியாரும் பல்வகை கோலங் காட்டி நின்ற பாம்பலங்கார பெருமானை பெருங்கருணை தடங்கடலான சிவபெருமானை நேருக்கு நேர் கண்டார் இசைந்த ஏரும் கலியுறிப் போர்வையும் எழில் நீரும் இலங்கு நூலும் புலி அதில் ஆடையும் பொருந்திய பொன்னார் மேனியன் அருள் கனிந்தான் அருள்நோக்கு பாய்ந்த அளவிலேயே அம்மையாரின் மூன்றாவதான நடுத்தனம் மறைந்துவிட்டது பிராட்டியாரின் உள்ளத்திலே அச்சம் நாணம் மடம் முதலிய பெண்மை குணங்கள் மேலோங்கி நின்றன தாழ்ந்த பூங்கொடியைப் போல தலையை குனிந்து கொண்டு தலை பார்த்து நின்றார் தேவியார் வரும் பொருள் உணர்வல்ல முதன் சுமதி அசரீதி அன்று இயம்பிய மணிவாசகங்களை உள்ளத்தே கொண்டான் அம்மையாரை வணங்கி பேரரசியாரே கொன்றை மாலை அணிந்த அதிசுந்தரரான இச்சுவெருமானே தங்கள் மனவாளன் என்று கூறினான் தடாதகை பிராட்டியார் பேரன்பு பிறகு அமைதியோடு நின்றார் இது கண்டு உவகையுற்ற தேவதேவனான சிவபெருமான் கருணைக் கொழைய திக்விஜயத்தின் பொருட்டு எப்பொழுது நீ புறப்பட்டாயோ அப்போதிருந்து யாமும் உன்னை பிரியாது தொடர்ந்தே வந்தோம் வேதங்கள் எம்பியபடிக்கு அடுத்து வருகின்ற சோமவாரத்திலே சுபமுகூர்த்தத்திலே உன்னை திருமணம் புரிந்து வருவோம் நீ மதுரை செல்வாயாக என்று திருவாய் மலர்ந்து அருளினார் திங்கட்குல விளக்கு அணைய தடாதகை பேராட்டியார் தலைவரிடத்தே தன் பக்தியையும் ஆவியையும் ஒருங்கு வைத்து தனது மதுரையம்பதியை வந்தடைந்தார் அஷ்டமங்கலம் தாங்கிய குலமாதர் எதிர்கொண்டு அழைக்க தமது செல்வ திருமாளிகைக்கு எழுந்தருளினார் அமைச்சர்கள் திருமண ஓலை எழுதி எல்லா நாடுகளுக்கும் அனுப்பி வைத்தனர் மதுரை மாநகரம் எங்கும் மணமுரசு வழங்கியது இயற்கை அழகும் வலிமையும் கொண்ட மதுரை பெருவூர் மிகுந்த இழுடன் தோன்றி பல்வகை கோலங் காட்டி பொதிந்தது பட்டாபிஷேக விழாவன்று திகழ்ந்த பாங்கில் பன்மடங்கு திகழ்ந்து நின்றது மதுரை மூதூர் தெருக்களிலே மலர்களோடு குளிந்த பன்னீரை கலந்து தெளித்தனர் நகரமாந்தர் வாசனைப் புலிகளை வாரி இறைத்தனர் பாவை விளக்குகளை நிற்க வைத்தனர் பசிய மலர்கள் பந்தல்களில் மாணிக்க மரகத மாலைகள் நிறைவட தொங்கி ஒளிகூட்டின மங்கள தீபங்கள் வீடெங்கும் சுடர்விட்டன கங்கை காவேரி யமுனை சரஸ்வதி ஆகிய புண்ணிய பேராறுகளின் புனித நீர் கொணரப் திருமண ஊராம் மதுரை திருமங்கல ஊராகத் திகழ்ந்தது திருமண மண்டபம் திவ்யமாக அமைக்கப்பட்டது பழங்கினால் சேர்ந்த யானைகள் மண்டபத்து முன்வாசலில் இருப்பாலும் நின்றன படிகள் பொன்னால் அமைந்தன நீலமணி யாளிகள் பத்தி நின்றன தென்னைகளில் மணிகள் பதிக்க பளிிங்கு கற்களால் ஆகிய சுவர்களுக்கிடையே மரகதத்தால் ஆகிய சாலரங்கள் விளங்கின பவள தூண்கள் ஆயிரம் நின்றன மேலே இந்திர நீலமணிகளால் செய்த உத்தரங்கள் செம்மணி வெட்டங்கள் துளங்கின மேநிலை சந்திரகாந்த கல்லால் செய்யப்பட்டிருந்தது எங்கும் இன்பத் திருமணம் எழுந்து வீசியது திருமண மண்டபத்தின் நடுவிலே கற்பகத்தரு கொடுத்த வைர சிங்ஹாதனத்தின் மேல் பொற்பலகை அமைத்தனர் மேலே பவளக்குடத்தோடு சதுரமாக அமை கழுத்துக்கொண்ட பூண்கள் நாட்டி பளிங்கு உத்திரங்களையும் பவளக் கொடுங்கைகளையும் பரப்பி மூன்றடுக்குகளை அமைத்து சிற்பசாஸ்திர விதிப்படி பலவகை மணிகளால் விமானத்தை எழுமிக விளங்க வைத்தனர் சோமசுந்தரக் கடவுள் தடாதகை பெராட்டியாரோடு நவமணிகள் எழைத்த பொன்னிருக்கை ஒன்றும் அமைத்தனர் கற்பகத்தரு ஆடை அணிகலன்களை கொடுத்தது காமதேனு அரிசுவை நல்கும் ஐவகை உணவுகளைக் கொடுத்தது சிந்தாமணி கருதி கேட்ட பொருள்களை கொடுத்தது மதுரை திருநகரச் சிறப்பிலே தேவர் தலைநகரே நாணமுற்றது மலையத்வஜ பாண்டியன் திருமகளாகிய தடாலகை தேவியாரின் திருமண விழாவினை கண்டுகளிக்க உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்து அமைச்சர் அனைவரும் திரைப்பொருள்களோடு வந்தனர் திருமால் பிரம்மா இந்திரன் ருத்ரர்கள் அஷ்டபைரவர் அஷ்டதிக்பாலகர்கள் அஷ்டபசுக்கள் சூரியர் சந்திரர் முத்லிய தேவர் நாரதர் வியாசர் ஆகிய மகர்ஷிகள் எல்லாரும் வந்து நிரம்பினர் பெருநிதி கிழவனான குபேரனே சிவபெருமானுக்கு திருமண கோலம் பணிவித்து மகிழ்ந்தான் திருமண மங்கள கோலம் கொண்ட சிவபெருமான் ரிஷப வாகனத்தின் மீது எழுந்துள்ளார் மதுரை பெரும்பகுதியை நோக்கி அனைவரும் ஒரு முகமாக கிளம்பினர் மதுரையும் பதி மணவாள சுந்தரரை பொற்சின்னங்கள் ஆர்த்து வரவேற்றது சுமதியும் உத்லி அவர்கள் எதிர்வந்து தரிசித்து வணங்கினர் பல தேசத்து பெண்கள் எதிர்கொண்டு வந்து தரிசித்தனர் அனைவரும் மனமகனையும் மனமகளையும் வியந்து போற்றினர் மங்கள மங்கையர் அஷ்டமங்கலப் பொருள்களை ஏந்திவர தேவமாதர் கற்பூரம் காட்ட இன்னிசைக் கருவிகள் இயம்ப சிவபெருமான் அரச மாளிகைக்கு எழுந்தருளினார் பின்னர் காஞ்சனமாலையார் சிவபெருமானை அண்டி வணங்கி தேவரே தடாதகையை திருமணம் செய்து கொண்டு இந்த நகரத்தின் செல்வத்தையும் கன்னிப்பாண்டி நாட்டையும் கை அரசு செய்து அருள்வீராக என்று விண்ணப்பித்துக் கொண்டார் சிவபிரான் திருவுள்ளம் இசைந்து இசைக்கருவிகள் இன்னொலி வழங்க திருக்கல்யாண மண்டபத்தை அடைந்தருளினார் அங்கு சென்று சத்துர்வேதங்கள் முழங்க சிம்ஹாதனத்தில் வீற்றிருந்தார் திருக்கல்யாண மண்டபத்திலே இருமூர்த்திகளும் தேவர்களும் மனோலகத்தவரும் நெருங்கி அமர்ந்திருந்தனர் திருமண முகூர்த்தம் வருகிறவரையும் தேவமாதர் புரியும் ஆடலைக் கண்டு அருள்வாராயினார் தடாலகைப் பிராட்டியாரும் திருமஞ்சனம் ஆடி தான பல செய்து திருமண கோலம் புனையத் தொடங்கினார் லட்சுமியும் சரஸ்வதியும் போட்டி போட்டுக் பிராட்டியாருக்கு அலங்காரம் செய்வித்தனர் பிராட்டியார் அணிந்த ஆடை வகைகளையும் அணிமணிகளையும் உத்தம கவிஞர்களாலும் சிவபெருமான அளவற்ற ஆனந்தமும் ஆச்சரியமும் கொள்ளுமாறு அமைந்திருந்தது திவ்ய அலங்காரம் திருமணத்திற்கு உரிய நன் நிமித்தம் வர கலைமகளும் திருமகளும் கைலாகு கொடுக்க வேதங்கள் கோஷிக்க எழுந்தொழினார் சுந்தரவல்லி தடாதகை தேவி திருமண முரசங்கள் ஒலித்தன சங்குகள் முழங்கின விண்ணவர் மலர் பொழிந்தனர் மணமகள் அசைந்த மெல்ல நடந்து வந்து ஒதுங்கி தம்பால் கருணை நிரம்பிய சிவபெருமான் அருகில் அமர்ந்து அருளினார் செம்பன் மணித்தவிசின் மேல் சிவபெருமானுடன் தடாதகை பிராட்டியார் நெருங்கி இசைந்து அமர்ந்திருந்த திருக்கோலம் பண்ணும் பாடலும் நீரும் தன்மையும் பாலும் சுவையும் மலரும் மணமும் மணியும் ஒலியும் போல திகழ்ந்தது திருமண வைபவம் தொடங்கியது மகாவிஷ்ணு பொற்கலசத்தில் உள்ள நன்னீரால் மணமகன் சிவனாரின் திருவடிகளைக் கழுவினார் மனம் கமழும் சந்தனமிட்டு மலர்தூவினார் திருவடி கழுவியின் அந்நீரை அனைவரும் சிறுமே தெளித்துக் கொண்டனர் பின்னர் அங்கிருந்த மகாவிஷ்ணு காந்தல் மதரை போல் சிவந்த சிவபெருமானது வலக்கரத்திலே தடாலகை பிராட்டியாரின் வலத்திருக்கரத்தை வைத்து வேதமந்திரம் சொல்லி தாரை கொடுத்து கன்னியாதானம் செய்தார் தேவர்கள் பூமையை கொண்டு சுரிந்தனர் சித்த வித்யாதரர் கண்டு மகிழ்ந்தனர் பாவலர் நாவலர் பாடி மகிழ்ந்தனர் அரம்பையர் ஆடினர் வெஞ்சையர் அமுதுகீதம் பாடினர் முனிவர்கள் ஹரஹர என்று ஸ்தோத்ரம் செப்பினர் யாவரும் தேவத் திருமண இன்பத்திலே உளமாறத் திளைத்தனர் பிரம்மதேவன் தனது நான்கு புத்தர்களுடன் நாற்புறங்களிலும் நான்கு மலைகளின் மங்கள மொழி ஒலிக்க திருமணச் சடங்குகளை வேத ஆகம சிவ ஆகம முறைப்படி நிறைவாகச் செய்து முடித்தார் மகா யோகியான சிவபெருமான் தடாதகைப் பிராட்டியாருக்கு திருமாங்கல்யம் போட்டி திருமணம் செய்து கொண்டார் உலகங்களெல்லாம் உயிர்களெல்லாம் பேரின்பம் அடைந்தன பின்பு திருமாலுக்கும் நான்முகனுக்கும் தேவர்களுக்கும் தம் சிவகணங்களுக்கும் நீங்காத அருட்பிரசாதத்தை வழங்கி அருளினார் சோமசுந்தர பாண்டியக் கடவுள் வந்திருந்த ஏனையோருக்கும் வரிசை முறைப்படி வழங்கி அருளி அருள் விடை கொடுத்து அனுப்பினார் அதன் பின்பு சிவபெருமான் நல்லரசாட்சி நடத்திக் காட்டியருளினார் வெள்ளிப் பொறுப்பை விட்டு நீங்கிய சிவபெருமான் பாண்டி நாட்டு ஏற்று சோமசுந்தர பாண்டியனாக விளங்கி அருளினார் ஆறு வெள்ளி அம்பல திருக்கூத்து ஆடியது பரஞ்சுடராகிய சிவபெருமான் உலகினை நடாத்துவதற்கான அறம்பொருள் இன்பமானவற்றை நிலைநாட்டும் பொருட்டே சுந்தரபாண்டியனாக வந்தருளி திங்கட்குல மணியான தலாதகைப் பிராட்டியாரை திருமணம் செய்து கொண்டார் பின்பு திருமணத்திற்கு வந்திருந்த தேவர்களையும் மகரிஷிகளையும் மன்னர்களையும் ஏனையோர்களையும் நோக்கி அமுது வருக என்று திருவாய் மலர்ந்தருளினார் அவர்கள் அனைவரும் வியந்து பொற்றாமரை திருக்குளத்திலே நீராடிவிட்டு தங்கள் நியமங்களை முடித்து திரும்பினர் அதுசமயம் பதஞ்சலி மகர்ஷியும் வியாகிரபாத மகர்ஷியும் சுந்தரப்பெருமானை அடிபணிந்து வணங்கி கருணாமூர்த்தியே பொன்னம்பலத்திலே தேவரீராடியர்களும் திரு நடனத்தை தரிசனம் செய்த பின்பே உணவு கொள்வது அடியவர்களான எங்கள் நியமம் என்று விண்ணப்பித்துக் கொண்டனர் அடியார்களின் எண்ணத்தை அப்படியே நிறைவேற்றி வைக்கும் அண்ணல் சிவபெருமான் அதே நடனத்தை யாம் இம்மதுரையும் பதியிலே நடித்து காட்டுவோம் உலக வடிவாகிய விராட்புருஷனுக்கு தில்லையம்பதி ஹுதயம் மதுரையம்பதி துவாதசாந்த ஸ்தானமாகும் என அருளினார் தெய்வ பேரரசே ஏனைய அங்கங்கள் எவை என்று இரு ரிஷிகளும் வினவினர் சுந்தரபாண்டியர் மிகுந்த பணிவுடன் திருவாரூர் மூலாதாரம் திருவானைக்கா சுவாதிஷ்டானம் திருவண்ணாமலை மணிப்பூரகம் தில்லை அநாகதம் திருக்காலத்தி விசுத்தி காசி ஆக்ஞை திருக்கைலாயம் பிரமரந்திரம் ஆகும் மதுரியம்பதி துவாதசாந்த ஸ்தலம் இத்திருப்பதி எவ்வகையில் மேலாகியது எனில் எல்லாவற்றுக்கும் முன்னால் தோன்றிய முறையாலே என்று திருவாய் முதந்தொளி இரு பெருமுனிவர்களுடன் திருக்கோயிலுள் புகுந்து அருளினார் சுந்தரப்பெருமானின் இச்சாசக்தியாலே இந்திர விமானத்தின் கீழ்ப்பகுதியில் வெள்ளியம்பலம் ஒன்று தோன்றியது அவ்வம்பலத்திலேயே மாணிக்க பேடம் ஒன்றும் தோன்றியது அம்மணிப்பிடத்தின் மேலேறி நின்று சுந்தரப்பெருமான் மெய்ஞான பேரொழி வடிவமாக நின்றார் சிவகணங்கள் முந்தை தன்னுமைகளை முழக்கினர் நந்திகேஸ்வரர் மந்தளம் கூட்டினார் திருமால் இலக்கை முழக்கினார் தும்புரு நாரதர் இருவரும் இசைப்பாடினர் சரஸ்வதி தேவி ஸ்ருதி கூட்டினார் தூக்கிய திருவடி குவிந்த செந்தாமரை மலரை நிகழ்த்திருந்தது வலக்கரங்கள் ஐந்திலும் அபயஹஸ்தத்தத்திலே திரிசூலமும் ஏனையே நான்கு திருக்கரங்களிலே உடுக்கை அம்பு வாழ் மழு முதலியனவும் இலங்கின இடக்கரங்கள் ஐந்திலே வரஹஸ்தத்திலே நாகமும் ஏனையே நான்கு கரங்களிலே அக்னி வில் கேடயம் கதை முதலியனவும் இலங்கின திருநீலகண்டமும் சங்குகொண்டலம் பூண்ட திருச்செவியும் விரிந்த செஞ்சலையும் வெண்ணீரு துலங்கும் திருமேனியும் விரிகமல நயனங்கள் மூன்றும் பாம்புக் கச்சையும் நேலமேனி வாளிழை பாகமும் உமையம்மையார் மேல் வைத்த திரு பார்வையும் திருநகையும் தோன்ற திருநடனம் செய்தருளினார் சுந்தரப்பெருமான் அதுபோது கங்கையாறு பாயும் ஒலியும் மங்கள டமருகத்தின் ஒலியும் மந்திர ஒலியும் வேதத்து ஒலியும் அங்கைத்தீயின் ஒலியும் திருவடிச்சிலம்பின் ஒலியும் ஆகிய அனைத்தும் ஒன்று கலந்து எங்கும் பரவியது அடியவர்களின் இரு சிவிகளும் ஒமதி பருகின இவ்விதமாக சிவபெருமான் வெள்ளியம்பல திருநடனம் ஆடியருளியதை பதஞ்சலி வியாக்கிரபாதர் இருவரும் கரங்களை தலைமையில் கூப்பி தரிசித்து திருவடியில் விழுந்து வணங்கினார்கள் வேத கீதங்களால் மனமார நாவார போற்றி செய்து பேரின்பக் கடலுள் மூழ்கி அன்புமயமானார்கள் மகர்ஷிகளின் பொருட்டு ஆடிய திருநடனத்தை தேவர்கள் முனிவர்கள் யோகியர் கந்தர்வர் கிம்புருஷர் அவுணர்கள் எல்லோரும் தரிசித்து வணங்கினர் பதஞ்சலி மாமுனிவர் சிவானந்தத்திலே மூழ்கிவிட்டார் ஆனந்தக் கண்ணீர் அருவிசோர இறைவனி பலபடியாக தோத்திரம் செய்தார் வெள்ளியம்பல கூத்தாளும் சுந்தரேசர் இரு மாமுனிவரையும் நோக்கி நல்லது நீங்கள் இருவரும் விரும்பியது யாது என்று வினவி அருளினார் எந்த ஈர் இத்தெய்வத் திருநடனம் எப்போதும் இவ்வெள்ளியம்பலத்துள்ளே நிலைத்து நிற்க வேண்டும் இத்திருக்காட்சியை கண்டவர் பாசபந்தங்கள் விலகட்டும் அருள் புரிந்துள்ள வேண்டினர் இருவரும் நடராஜப் பெருமானும் செந்தமொழிக்கு இருப்பிடமான இப்பாண்டி கண்ணினாடு செய்த தவம் காரணமாக நீங்கள் கோரிய வரத்தை அழைத்தோம் என்று திருவாய் மலர்ந்து அருளினார் சிவகணத்தார் கைகோட்டு கூத்தாடினர் தேவர்கள் பூமழி பொழிந்தனர் முனிவர்கள் ஆனந்தக் கண்ணீர் உகுத்தனர் அன்புருவாகத் திகழ்ந்த பதஞ்சலி வியாகரபாதர் இருவரையும் துதி செய்து உவகையுடன்